அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆகியவற்றின் அடிமையாக இருப்பவன் அவைகளை அனுபவிப்பதில் மூழ்கிவிட்டவன் நாசமாகிவிட்டான் அவன் கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகிறான் கொடுக்கப்படவில்லை திருப்தி அடைய மாட்டான் என்று நபி அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு எட்டு எட்டு ஆறு